வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்றுயர் அவர்கள் எழுதியுள்ள ஒரு கதவு மூடும் போது இன்னொரு கதவு திறக்கிறது என்ற கட்டரையில் சில பகுதிகள் இருண்ட தினத்தை மறுநாள் வரை வாழ்ந்துவிட்டால் அந்த நாள் தானாகவே கழிந்து போகும் என்று வில்லியம் கூப்பர் பல ஆண்டுகளுக்கு முன் எழுதினார் அன்றும் உண்மை இன்றும் உண்மை என்றும் உண்மை நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரண்டு நாட்கள் உண்டு ஒவ்வொரு இரண்டு நாளும் கழியத்தான் போகிறது அழுத்தமான சோகங்களை நம்மீது தினிக்கின்ற வாழ்க்கை மென்மையான அன்பினால் அந்த சோகத்தையும் துடைக்கவே செய்கிறது இரண்டு நாள் கழிந்து புதிய நாள் உதயமாகிறது நம்முடைய இரண்டு நாட்கள் கடந்து போய் அதன் சோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறதிக்குள் புதையட்டும் ஒவ்வொரு நாளும் கடந்த கால இருளை புதுப்பித்துக் கொண்டே இருக்காதீர்கள் கடந்த காலம் இறந்ததை புதைக்கட்டும் உலகத்தில் எதுவுமே எப்போதுமே நீடிப்பதில்லை தொல்லைகள் கூட நாம புதுப்பிக்காவிட்டால் சிறிது காலமே இருந்து மறைந்துவிடுகிறது துயரம் சோகம் பயம் கஷ்டம் போன்றவற்றை அவை விலகக்கூடியவை என்கிற உணர்வில் நீங்கள் தாராளமாக எதிர்நோக்கலாம் தவிர்க்க முடியாத ஒன்று எதிர்படும் போது அதை அப்படியே ஏற்க சித்தமாக இருங்கள் ஏனெனில் அது நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை ஆகவே அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள் கப்பலின் மேல் தளத்தை கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டிருப்பது வீண் வேலை அது மூழ்கத்தான் வேண்டும் என்றால் மூழ்கத்தான் போகிறது நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் மூழ்கும் கப்பலை விட்டுவிட்டு அடுத்த பயணக் கப்பலை தேடுவதுதான் எதிர்காலத்தின் கதவுகள் உங்களுக்காக திறந்து இருக்கின்றன ஏற்கனவே மூடிவிட்ட கடந்த கால கதவை பார்த்தபடியே தயங்கிக் கொண்டு இருக்காதீர்கள் ஒரு கதவு மூடும் போது இன்னொரு கதவு திறக்கிறது என்பது வாழ்க்கையின் மூடிவிட்ட கதவை சோகத்தோடு பார்த்தபடி காலத்தைக் கழைக்கிறோமே தவிர திறந்த கதவை நாடிச் செல்லுகின்ற நல்ல காரியத்தை நாம் செய்வதில்லை இரண்டு தினம் கழிந்து போகும் என உணர்வது மிகப்பெரிய மனபலத்தை கொடுக்கும் நீங்கள் தூக்க முடியாத சுமையை தூக்க வேண்டிய அவசியமில்லை என அறிவதில் மிகுந்த பலம் இருக்கிறது கடந்த கால வாரங்களை சுமப்பதோடு ஒவ்வொரு பாரத்தையும் நீங்களே முதுகில் ஏற்றுக்கொள்ளும் தடுமாற ஆரம்பிக்கிறீர்கள் ஒவ்வொரு பாரமும் அன்றைக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஒரு பாரத்தை மட்டும் சுமப்பதற்கு உங்களிடம் போதுமான பலம் இருக்கிறது சொன்னார் நேற்று நான் நின்றேன் இன்று என்னால் நிற்க முடியும் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றிய எண்ணம் ஏற்பட நான் அனுமதிக்கப் போவதில்லை இன்றைய நேரம் கழிந்து விட்ட பிறகு நாளை எப்படி இருக்கும் ஒன்றை பற்றி நீங்கள் நிச்சயமாக இருக்கலாம் நாளை வித்தியாசமானதாக இருக்கும் ஏனெனில் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருப்பது நாளைக்கு நடக்க மாற்றங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மாற்றங்களின் மீது உங்கள் செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒவ்வொரு சம்பவத்தின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கும் மனோபாவம் அதுகுறித்து நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கை ஆகியவை முற்றிலும் உங்களை பொறுத்த விஷயம்தான் மனோபாவம் நடவடிக்கை ஆகிய விஷயங்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்வு செய்ய முடியும் இரண்ட தினத்தின் கதவு மூடப்படும் புதிதாக திறந்த கதவை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம் அதன் மொழியாக நடந்து செல்லலாம் துணிச்சலாக நம்பிக்கையுடன் ஒளிபெருந்திய மறுநாளை நோக்கி நன்றி வணக்கம்